வணக்கம் ஏப்ரல் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினை புதறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக ஜான்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியிலிருந்து நான்காம் வகுப்புமானவன் டி சாய் சரவணன் நேற்றைய தின கேள்விக்கான பதில்களை காணலாம் ஒன்று தமிழ்நாட்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி ஆண்டு நிறுவப்பட்டது இரண்டு உலகம் இன்று ஒரு கிராமமாக இயங்குவதற்கு காரணமாக அமைந்த புரட்சி தகவல் தொடர்பு புரட்சி மூன்று சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் பெயர் பக்ராணங்கள் அணை இனி இன்றைய தின கேள்விகள் ஒன்று தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் எங்குள்ளது இரண்டு நமது இரத்தத்தில் உள்ள உலோகம் எது மூன்று ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிட்ட நாள் எது இந்த கேள்விக்கான பதில்களை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்